மக்கா வாழ்க்கையின் இரண்டாம் காலகட்டம் பகிரங்க அழைப்பு சகோதரத்துவம் பேணுதல் உதவி ஒத்தாசை புரிதல் போன்ற நட்பண்புகளுடன் தூதுத்துவத்தை சுமந்து அதை எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்ற முஸ்லீம்களின் ஒரு கூட்டம் தயாரானபோது இஸ்லாமிய அழைப்பை பகிரங்கப்படுத்தி தீமையை நன்மைகளால் எதிர்கொள்ள வேண்டுமென்று நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது இது தொடர்பாக முதலாவதாக நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அல் குர் ஆன் அத்தியாயம் இருபத்தி வசனம் இருநூற்றி என்ற வசனம் அருளப்பட்டது இந்த வசனத்தின் முன் நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இறை தூது கிடைத்ததிலிருந்து இஸ்ரவேலர்களுடன் அவர்கள் ஹிஜ்ரா செய்தது வரையிலான நிகழ்வுகளும் ஃபிரௌன் மற்றும் அவனது கூட்டத்தாரிடமிருந்து இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த வெற்றியும்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 அழகிய முடிவு தங்களுக்குத்தான் என்பதை நம்பிக்கையாளர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த அத்தியாயத்தில் நூஹ் இப்ராஹீம் லூத் ஹூத் சாலிஹ் அலி சலாத்து ஆகிய நபிமார்களின் சமுதாயத்தினர் அஸ்ஹாபுல் ஐகா தோட்டக்காரர்கள் என இறை பொய்யாக்கியவர்களின் முடிவுகள் கூறப்பட்டுள்ளன நெருங்கிய உறவினர்களை நேர்வழிக்கு அழைத்தல் இந்த வசனம் அருளப்பட்டதும் நபி சல்லாஹூ அலி வசல்லம் தங்களது நெருங்கிய உறவினர்களான ஹாஷிம் குடும்பத்தாரை அழைத்தார்கள் அவர்களுடன் முத்தலிபின் வம்சத்தில் சிலரும் சேர்ந்து மொத்தம் நாற்பத்தி ஐந்து ஆண்கள் வந்தனர் நபி சல்லாஹூ அலி வஸ்லம் பேச தொடங்கிய போது அபுலகப் முந்தி கொண்டு இவர்கள் உமது தந்தையின் சகோதரர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் ஆவர் அதை நினைவில் கொண்டு பேசு மதம் மாறியவர்களை பற்றி இங்கு பேசாதே அறிந்துகொள் அரபியர்களில் உன்னுடைய கூட்டத்தாருக்கு எந்த ஒரு வலிமையும் இல்லை உன்னை தண்டிப்பதற்கு நானே மிகத்தகுதியானவன் நீ கூறும் இந்த ஏகத்துவத்தில் நீ உறுதியாக இருந்தால் அது அரபிகளின் துணையுடன் குறைஷி குடும்பத்தினர் உன் மீது ஏதுவாகிவிடும் தனது தந்தையின் சொந்தக்காரர்களுக்கு உன்னைப் போல தீங்கழைத்து எவரையும் நான் கண்டதில்லை என்று கூறினான் இதனால் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அந்த சபையில் பேசாமல் இருந்துவிட்டார்கள் இரண்டாவது முறையாகவும் ஹாஷிம் குடும்பத்தாரை அழைத்து எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே அவனையே புகழ்கிறேன் அவனிடமே உதவி தேடுகிறேன் அவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அவனிடமே பொறுப்பு ஒப்படைக்கிறேன் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவனும் இல்லை அவனுக்கு இணை யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன் என கூறி தொடர்ந்தார்கள் நிச்சயமாக ராயித் போருக்குச் செல்லும் வீரர்கள் தங்குவதற்கு ஏற்ற இடங்களையும் நீர்நிலைகளையும் அறிந்து வருவதற்காக அனுப்பப்படும் தூதர் பொய்யுரைக்க மாட்டார்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 நான் உன்னை சூழ்ந்து நின்று பாதுகாப்பேன் எனினும் எனது மனம் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை விட்டு பிரிய விரும்பவில்லை என்றார் அப்போது அபுல் அகப் அல்லாஹின் மீது சத்தியமாக இது இந்த அழைப்பு மிக இழிவானது இவரை மற்றவர்கள் தண்டிக்கும் முன் நீங்களே தடுத்துவிடுங்கள் என்றான் அதற்கு அபுதாலிப் அல்லாஹின் மீது சத்தியமாக நாங்கள் இருக்கும் வரை அவரை பாதுகாப்போம் என்று கூறிவிட்டார் ஆதாரம் அல் காமில்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 ஃபஹ்ரு குடும்பத்தாரே அதி குடும்பத்தாரே அப்து முனாஃபின் குடும்பத்தாரே அப்துல் முத்தலிஃபின் குடும்பத்தாரே என்று அழைத்தார்கள் அவர்களது அழைப்பை செவியற்று இவ்வாறு அழைப்பவர் யார் என வினவ சிலர் முஹம்மது என்று கூறினர் உடனே குரேஷியர்களில் அபுல் அஹப் மற்றும் பலரும் அங்கு குழுமினார்கள் வர இயலாதவர்கள் தங்கள் சார்பாக ஒருவரை அவர் சொல்வதை கேட்டு வருமாறு கூறி அனுப்பினார்கள் அனைவரும் ஒன்று கூடியபோது நபி சொல்லாஹூ அலேஹி வசல்லம் இந்த மலைக்கு பின்னால் உள்ள கணவாயில் உங்களை தாக்குவதற்காக குதிரை காத்திருக்கிறார்கள் என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள் அந்த மக்கள் ஆம் உங்களை நம்புவோம் உங்களை உண்மையாளராகவே கண்டிருக்கிறோம் பொய்யுரைத்து கண்டதில்லை என்றார்கள் நபி சொல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் மிக கடுமையான வேதனை வரும் முன் நான் உங்களை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் உள்ள உதாரணம் ஒருவர் எதிரிகளை பார்த்து அவர்கள் தன்னை முந்தி சென்று தனது கூட்டத்தினரை திடீரென தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக மலை உச்சியில் ஏறி யா சபாஹா என்று அழைத்தவரை போன்றாவேன் பிறகு நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அந்த மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைத்து அல்லாஹுவின் வேதனை குறித்து அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தார்கள் ஒவ்வொரு கூட்டத்தாரின் பெயர்களை தனித்தனியாகவும் பொதுவாகவும் குறிப்பிட்டு கூறினார்கள் குரேஷியரே அல்லாஹுவிடம் இருந்து உங்களது ஆண்மாக்களை விலைக்கு வாங்கி கொள்ளுங்கள் உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது அல்லாஹுவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது காஃப் இப்னு கிளையாரே உங்களை நரகிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களது எந்த ஒரு நன்மை தீமைக்கும் நான் பொறுப்பாக முடியாது முர்ராப் காபின் கிளையாரே உங்களை நரகிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் குசையின் கிளையாரே உங்களை நரகிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களது எந்த ஒரு நன்மை தீமைக்கும் நான் பொறுப்பாக முடியாது அப்துல் முனாஃபின் கிளையாரே உங்களை நரகிலிருந்து பாதுகாத்து நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லஹவின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது அல்லாகவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது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 அல்லாஹுடைய தூதரின் மாமியான அப்துல் முத்தலிபின் மகள் சஃபியாவே அல்லாஹுவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது அல்லாஹுவின் தூதர் முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே எனது செல்வத்திலிருந்து விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள் உங்களின் அறகிலிருந்து பாதுகாத்து நிச்சயமாக நான் உங்களது நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது அல்லாஹுவை விட்டு உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது எனினும் மக்களே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 என்ற நூற்றி பதினொன்றாவது அத்தியாயத்தின் வசனம் இறங்கியது ஆதாரம் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீம் ஜாமியு திருமிதி ஃபத்து உல் பாரி இவ்வாறாக ஏகத்துவ குரல் ஓங்கியது நபி சொல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் தங்களது நெருங்கிய உறவினர்களிடம் நீங்கள் இந்த தூதுத்துவத்தை நான் அல்லாஹுவின் தூதர் என்பதை ஏற்றால்தான் நம்மிடைய உறவு நீடிக்கும்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 அத்தியாயம் பதினைந்து வசனம் தொன்னூற்றி என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான் இதைத் தொடர்ந்து நபி சல்லாஹூ அலையு வசல்லம் நிராகரிப்பவர்களின் சபைகளை துணிந்து நின்று அல்லாஹுவின் பக்கம் அழைக்க தொடங்கினார்கள் முன் சென்ற நபிமார்கள் தங்கள் சமுதாயத்தினருக்கு கூறி வந்த அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை அல் குர் ஆன் அத்தியாயம் வசனம் ஐம்பத்தி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 பிரச்சனையற்ற ஒரு நல்ல ஆலோசனையை தங்களுக்கு கூறும்படி கேட்க அதற்கு வலீத் அது குறித்து சிந்திக்க எனக்கு அவகாசம் அழியுங்கள் என்று கூறி மிக நீண்ட நேரம் யோசித்த பின் மேற்கண்ட தனது கருத்தை கூறினான் என சில அறிவிப்புகளில் குறிப்பிட பட்டுள்ளது வலீதின் இந்த செயல் குறித்து அல் முத்தசிர் என்ற அத்தியாயத்தின் பதினொன்று முதல் இருபத்தி வரையிலான பதினாறு வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்து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 எனினும் பின்னும் கர்வம் கொண்டான் ஆகவே இது மயக்கக்கூடிய சூனியமையை தவிர வேறில்லை என்றும் இது மனிதர்களுடைய சொல்லே தவிர வேறில்லை என்றும் கூறினான் அல் குர் அத்தியாயம் எழுபத்தி வசனங்கள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஐந்து வரை இந்த முடிவுக்கு சபையினர் உடன்பட்டதும் அதை நிறைவேற்ற தயாரானார்கள் மக்கள் ஹஜ்ஜுக்கு வரும் வழிகளில் அமர்ந்து கொண்டு தங்களை கடந்து செல்பவர்களிடம் நபி சொல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்களை பற்றி எச்சரித்து தாங்கள் முடிவு செய்திருந்ததை கூறினார்கள் ஆனால் இதை லட்சியம் செய்யாத நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் ஹாஜிகளின் தங்குமிடங்களிலும் பிரபலமான உக்காள் மஜன்னா துல்மஜாஸ் ஆகிய சந்தைகளிலும் மக்களை தேடிச் அவர்களை அல்லாஹுவின் பக்கம் அழைத்தார்கள் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு பின் அபுல் அகப் நின்று இவர் சொல்வதை ஏற்காதீர்கள் நிச்சயமாக இவர் மதம் மாறியவர் பொய்யர்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 முதல் வழிமுறை பரிகசித்தல் இழிவுபடுத்துதல் பொய்ப்பித்தல் எல்லி நகையாடுதல் இதுபோன்ற இருளி செயல்களால் முஸ்லீம்களை மனதளவில் பலவீனப்படுத்த எண்ணினார்கள் அற்பமான வசை சொற்களால் நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்களை ஏசினார்கள் சில வேளைகளில் பைத்தியக்காரர் என்றார்கள் நமது நபியாகிய உங்களை நோக்கி கித்தாபு அருளப்பட்டதாக கூறும் நீங்கள் நிச்சயமாக பைத்தியக்காரர் தான் என்று கூறுகின்றனர் அல் ஆன் அத்தியாயம் பதினைந்து வசனம் ஆறு சில வேளைகளில் நபி சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை சூனியக்காரர் என்றும் பொய்யர் என்றும் கூறினார்கள் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதர் ஆகிய நீங்கள் அவர்களின் இனத்திலிருந்தே அவர்களிடம் வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் மிக பொய் சொல்லும் சூனியக்காரர்தான் என்று உங்களை பற்றி நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள் அல்குர் ஆன் அத்தியாயம் முப்பத்தி வசனம் நான்கு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 நபி சொல்லாஹு அலிவஸ்லாம் அவர்கள் தங்களது எளிய தோழர்களுடன் அமர்ந்திருக்கும் போது அவர்களை கேலி செய்வார்கள் நபியே இவ்வாறே அவர்களில் சிலர் சிலரை நாம் சோதித்ததில் எங்களை விட்டு ஏழைகளாகி இவர்கள் மீதா அல்லாஹ் அருள்புரிந்து விட்டான் என்று பணக்காரர்கள் கூற முற்பட்டார்கள் நன்றி செலுத்துபவர்களை அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லவா அல்குர்ஆன் அத்தியாயம் ஆறு வசனம் ஐம்பத்தி இதற்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் இறுதியிலேயே பதிலளித்தான் மேலும் இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து எவ்வாறெல்லாம் பரிகசித்தார்கள் என்பதையும் விவரிக்கிறான் நிச்சயமாக குற்றவாளிகளோ இன்று நம்பிக்கை கொண்டவர்களைக் கண்டு ஏலனமாகச் சிரிக்கிறார்கள் அவர்களின் சமீபமாக சென்றால் பரிகாசமாக தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கஞ்சாடையும் காட்டிக் அவர்களை விட்டும் விலகி தங்கள் குடும்பத்தாரிடம் சென்று விட்ட போதிலும் பின்னும் இவர்களுடைய விஷயங்களையே பரிகாசமாக பேசி மகிழ்ச்சி அடைகிறார்கள்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 கேலி கிண்டல் குத்தி பேசுதல் போன்ற இடையூறுகளை அதிகரித்து கொண்டே சென்றனர் இது நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மனதை பெரிதும் பாதித்தது இது குறித்து அல் குர்ஆானில் அல்லாஹ் கூறுகிறான் நபியே உங்களை பற்றி அவர்கள் கேவலமாக கூறுபவை உங்கள் உள்ளத்தை நெருக்குகிறது என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம் அதை நீங்கள் ஒரு சிறிதும் பொருட்படுத்தாதீர்கள் பிறகு அவர்களது மன நெருக்கடி அகற்றும் கூறி அவர்களை உறுதிப்படுத்துகிறான் நீங்கள் உங்கள் இறைவனை துதி செய்து புகழ்ந்து அவனுக்கு சிரம் பணிந்து வணங்குங்கள் உமக்கு இயக்க என்னும் மரணம் ஏற்படும் வரையில் இவ்வாறே உங்கள் இறைவனை வணங்கி கொண்டிருங்கள் அல் குர் ஆன் அத்தியாயம் பதினாறு வசனம் தொன்னூற்றி ஏழு மேலும் பரிகசிப்பவர்களின் தீங்கிலிருந்து நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பாதுகாப்பதாக அல்லாஹ் உறுதியளிக்கிறான் பரிகாசம் செய்யும் இவர்களுடைய தீங்கை தடை செய்வதற்கு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 பல வகையான பொய்ப் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள் குர்ஆனை பற்றி இவ்வாறு சொன்னார்கள் இவை சிதறிய சிந்தனையால் ஏற்பட்ட வாக்கியங்கள் இவர் தாமே இதனை பொய்யாக கற்பனை செய்து கொண்டார் மேலும் நபி சொல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் ஒரு கவிஞர்தான் தன் கவிதையாற்றலால் அமைத்த வாக்கியங்களே இவை இரவில் பொய்யான கனவுகளை கண்டு பகலில் அதை வசனமாக ஓதி காட்டுகிறார் நபி சொல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் தாமாகவே அதை புனைந்து கொள்கிறார் குருஆானை இவருக்கு கற்றுத்தருவது ஒரு மனிதர்தான் குருஆானாகிய இது பொய்யாக அவர் கற்பனை செய்து கொண்டதே தவிர வேறில்லை இதை கற்பனை செய்வதில் வேறு மக்களும் அவருக்கு உதவி புரிகிறார்கள் இது முன்னோர்களின் கட்டுக்கதையே காலையிலும் மாலையிலும் இவருக்கு ஓதி காண்பிக்கப்படுகிறது இவர் மற்றொருவரின் உதவியை கொண்டு எழுதி வைக்கும்படி செய்கிறார் இவ்வாறெல்லாம் அந்த நிராகரிப்பவர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பிரச்சாரம் செய்து வந்தார்கள் பார்க்க அல் குர்ஆன் வசனங்கள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் ஐந்து அத்தியாயம் பதினாறு வசனம் நூற்றி மூன்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனங்கள் நான்கு ஐந்து சில வேளைகளில் குறி சொல்பவர்களுக்கு ஜின் ஷைத்தான் இறங்கி செய்தி சொல்வது போல நபிசல்லாஹ் அலைகசல்லும் அவர்கள் மீதும் ஜின் ஷைத்தான் இறங்கி செய்தி சொல்கின்றன என்றனர் இதை மறுத்தே பின்வரும் வசனம் அருளப்பட்டது ஷைத்தான்கள் யார் மீது இறங்குகின்றனர் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கவா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 கவிஞரிடம் உள்ள மூன்று தன்மைகளை குறிப்பிட்டு அதில் ஒன்று கூட நவி சொல்லாகு அழகுவ சொல்லம் அவர்களிடம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினான் கவிஞர்களை வழிகட்டவர்கள் தாம் பின்பற்றுகின்றனர் நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு திடலிலும் தட்டழிந்து திரிகிறார்கள் என்பதை நவியை நீங்கள் பார்க்கவில்லையா நிச்சயமாக அவர்கள் செய்யாத காரியங்களை செய்ததாக கூறுகிறார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி வசனங்கள் இருநூற்று இருபத்தி நான்கிலிருந்து இருநூற்று இருபத்தி ஆறு வரை ஒன்று நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் மார்க்கத்திலும் நல்ல பண்புகளிலும் சிறந்து விளங்கி இரையச்சத்துடன் நேர்வழியும் அடைந்தவர்களாவார் வழிகட்டிற்கான எந்த அடையாளமும் அவர்களிடம் இல்லை ரெண்டு கவிஞர்கள் சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு உளருவதைப் போன்று நபி சல்லல்லாஹு அலைகவசல்லம் முன்னுக்குப்பின் முரணாக உலரவில்லை மாறாக அவர்கள் ஒரே இறைவன் ஒரே மார்க்கம் என்ற கொள்கையின் பக்கம் எப்போதும் அழைத்து கொண்டிருந்தார்கள் மூன்று தாங்கள் செய்ததையே பிறரிடம் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் எடுத்துரைத்தார்கள் பிறரிடம் எடுத்துரைத்ததையே தங்களது வாழ்வில் நடைமுறைப்படுத்தினார்கள் எனவே நபி சொல்லலாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் குர் கவிதைக்கும் எந்த வகையிலும் தொடர்பில்லை பிறகு எவ்வாறு ஒப்பிடுகிறீர்கள் இவ்வாறு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 அவர் இறைவனுடைய தூதராக இருந்தால் அவருக்காக யாதொரு வானவர் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா அவ்வாறாயின் அவர் அவருடன் இருந்து கொண்டு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பாரே அல் குர் அத்தியாயம் இருபத்தி வசனம் ஏழு மேலும் முகம்மது மனிதராயிற்றே மனிதர் எவருக்கும் யாதொன்றையும் அல்லா அருளவே இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்குர் ஆன் அத்தியாயம் ஆறு வசனம் தொன்னூற்றி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 முஹமது சொல்லாஹ் அலைவசல்லம் மனிதராக இருப்பதுடன் அல்லாவின் தூதராக ஏன் இருக்கக்கூடாது ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களின் தூதுத்துவத்தை மறுத்து இவ்வாறு கூறினார்கள் அதற்கு நீங்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களே தவிர வேறில்லை என்று கூறினார்கள் அல்குரான் அத்தியாயம் பதினான்கு வசனம் 10 இவர்களின் இந்த கூற்றுக்கு பதிலாக இறை தூதர்கள் கூறினார்கள் நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள்தாம் எனினும் அல்லாஹ் தன் அடியார்களில் தான் விரும்பியவர்கள் மீது அருள் உரிகிறான் அல்குர் ஆன் அத்தியாயம் பதினான்கு வசனம் பதினொன்று ஆகவே இறை தூதர்களும் மனிதர்கள்தான் எனவே மனிதராக இருப்பது நபித்துவத்திற்கு எந்த வகையிலும் முரண்பாடானது அல்ல என்பதை இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தின இப்ராஹிம் இஸ்மாயில் முசா அலை சலாத் ஆகிய அனைவரும் மனிதர்களாக இருந்து அல்லாஹின் தூதராகவும் இருந்தார்கள் என்பதை மக்காவாசிகள் ஏற்றிருந்ததால்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 ஆதரவற்றவரான இவரே அல்லாஹ் ஒருபோதும் தூதராக்கமாட்டான் என்று வாதிக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் இந்த குற்றை அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான் அன்றி தாய் மக்காகிய இந்த இரண்டு ஊர்களில் உள்ள யாதொரு பெரிய மனிதன் மீது இந்த குரான் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா அவ்வாறாயின் நாங்கள் அதை நம்பிக்கை கொண்டிருப்போம் என்றும் கூறுகிறார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் முப்பத்தி இவர்களின் இந்த கூற்றுக்கு பதிலுரைத்து இந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கினான் நபியே உங்கள் இறைவனின் அருளை பங்கிடுபவர்கள் இவர்கள்தாமா அல் குர் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் முப்பத்தி அதாவது தூதுத்துவம் வகி இறை இரண்டும் அல்லாஹுவின் கருணையாகும் அதை தான் விரும்பியவர்களுக்கு கொடுக்கும் முழு உரிமையும் அவனுக்குத்தான் உரியது அவ்வாறின்றி இவர்கள் விரும்பிய நபர்களுக்குத்தான் கிடைக்க வேண்டுமென்ற இந்த நிராகரிப்பாளர்கள் எண்ணுவது எந்த வகையில் நியாயம் என அல்லாஹ் வினா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 அவருக்காக யாதொரு வானவர் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா அவ்வாறாயின் அவர் அவருடன் இருந்து கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பாரே அல்லது அவருக்கு யாதொரு புதையல் கொடுக்கப்பட வேண்டாமா அல்லது அவர் புசிப்பதற்கு வேண்டிய யாதொரு சோலை அவருக்கு இருக்க வேண்டாமா என்று கூறுகின்றனர் அன்றி இந்த அக்கிரமக்காரர்கள் நம்பிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் என்றும் கூறுகிறார்கள்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 பணியாட்கள் ஆகியோர் சூழ முகம்மது சொல்லாஹ் அலை வசல்லம் இருந்தால் மக்களில் பெரும்பான்மையாக இருக்கும் சாதாரண மனிதர்களும் ஏழை எளியோரும் எவ்வாறு அவரை சந்தித்து பயன்பெற முடியும் எனவே அரசர்களைப் போன்று ஆடம்பரமாக வாழ்ந்தால் நபித்துவத்தின் நோக்கமே அடிபட்டுவிடும் என்றும் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான் அடுத்து மரணத்துக்குப் பின் எழுப்புப்படுவதை அவர்கள் மறுத்து வந்தார்கள் அது அறிவுக்கு எட்டாததாகவும் ஆச்சரியமானதாகவும் அவர்களுக்கு தென்பட்டது அவர்களின் இந்த கூற்றை பற்றி இதோ அல்குர்ஹான் விவரிக்கிறது நாம் இறந்து உக்கி எலும்பாகவும் மண்ணாகவும் போன பின்னர் மெய்யாகவே நாம் எழுப்பப்படுவோமா என்றும் அவ்வாறே நம்முடைய மூதாதைகளுமா எழுப்பப்படுவார்கள் என்றும் பரிகாசமாக கூறுகின்றனர் அல்குர் ஆன் அத்தியாயம் முப்பத்தி வசனங்கள் பதினாறு பதினேழு அன்றி இத்தூதர் கூறுகின்றபடி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 நிச்சயமாக நீங்கள் புதிதாக படைக்கப்பட்டு விடுவீர்கள் என்று உங்களுக்கு பயமுறுத்தி கூறக்கூடியதொரு மனிதனை நாம் உங்களுக்கு அறிவிக்கவா என்று பரிகாசமாக கூறுகின்றனர் அன்றி இந்த மனிதர் அல்லாஹின் மீது பொய்யாக கற்பனை செய்து கொண்டாரோ அல்லது அவருக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறதோ என்று அவரிடம் கூறுகின்றனர் அவ்வாறன்று எவர்கள் மறுமையை நம்பவில்லையோ அவர்கள்தாம் பெரும் வேதனையிலும் வெகு தூரமானதொரு வழிகட்டிலும் இருக்கின்றனர் அல் குர்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 அல் ஆன் அத்தியாயம் 68, வசனங்கள் 35-36. முப்பத்தி ஆறு நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்தவர்களை பூமியில் விஷமம் செய்பவர்களைப் போல் நாம் விடுவோமா... அல்லது இறை அச்சமுடையவர்களை பயமற்று குற்றம் புரியும் பாவிகளைப் போல் நாம் ஆக்கிவிடுவோமா அல் ஆன் அத்தியாயம் 38, வசனம் 28, இவர்கள் எவர்கள் பாவத்தை தேடிக்கொண்டார்களோ அவர்கள் நம்பிக்கை கொண்டு நச்செயல்களை செய்தவர்களைப் போல் தாம் ஆகிவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அவர்கள் உயிருடன் இருப்பதும் அவர்கள் இறந்து விடுவதும் சமமே அவர்கள் இதற்கு மாறாக செய்து கொண்ட முடிவு மகா கெட்டது அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் இருபத்தி மறுமுறை எழுப்புவது அல்லாஹிற்கு முடியுமா என்ற அவர்களின் சந்தேகத்திற்கு இதோ அல்லாஹ் பதிலளிக்கின்றான் மனிதர்களே நீங்கள் பலமான படைப்பா அல்லது வானமா அவன்தான் அந்த வானத்தை படைத்தான் அல் ஆன் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது வசனம் இருபத்தி ஏழு வானங்களையும் பூமியும் எவ்வித சிரமமும் இன்றி படைத்த அல்லாஹ் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க நிச்சயமாக ஆற்றல் உடையவன்தான் என்பதை அவர்கள் கவனிக்க நிச்சயமாக அவன் சகலவற்றிற்கும் ஆற்றல் அல் குர் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் முப்பத்தி முதல் முறை உங்களை படைத்ததை நிச்சயமாக நீங்கள் நன்கறிந்து இருக்கின்றீர்கள் இதனை கொண்டு நீங்கள் நல்லறிவு பெற வேண்டாமா இவ்வாறு தான் மறுமையிலும் நாம் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவோம் அல்குர் ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு வசனம் அறுபத்தி ரெண்டு அவன்தான் படைப்புகளை ஆரம்பத்தில் உற்பத்தி செய்பவன் அவனே அவை மரணித்த பின்னரும் உயிர் கொடுத்து அவற்றை மீள வைக்கிறவன் இது அவனுக்கு மிக்க எளிது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 நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு சபையில் உபதேசம் செய்யவோ அல்லாஹைப் பற்றி அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யவோ தொடங்கினால் அவர்களுக்கு பின் நழுறு நின்று கொண்டு குறைசியரே முகம்மதை விட நான் அழகாக பேசுவேன் என்று கூறி தான் கற்று வந்த கதைகளை கூறி முடித்த பின் என்னை விட முகம்மது அழகாக பேசிட முடியுமா என்று கேட்பான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இப்னு அப்பா சொல்லது எல்லா கூறினார்கள்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 பொய்யான கட்டுக்கதைகள் மற்றும் வீணான விஷயங்களை விலைக்கு வாங்கி அவற்றை மக்களுக்கு ஓதி காண்பித்து அல்லாஹுடைய வழியிலிருந்து ஞானமின்றி மக்களை வழிகெடுத்து அதனை பரிகாசமாகவும் எடுத்துக்கொள்கின்றனர் இத்தகையவர்களுக்கு இழிவுதரும் வேதனை நிச்சயமாக உண்டு அல் குர் ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் ஆறு